ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம மெய்யன்பர்களே மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் தன்னை அறிந்தால் தலைவன் மேல் பற்று அலது பின்னையும் ஒரு பற்று உண்டோ பேசாய்ப் பராபரமே என்று தாயுமானவர் அருள் ததும்பும் பாடலை அருளி செய்திருக்கிறார் என்னை நான் மனித உடலில் வாழ்கின்ற உயிராக அறிந்து கொண்டால் உயிராகிய என்னை பாதுகாக்கின்ற இறைவனிடத்தில்தான் எனக்கு பற்று அன்பு உண்டாகும் ஜீவனாகிய நான் எப்பொழுதும் சிவத்தையே சார்ந்திருக்கிறேன் இறைவனை ஆழ்ந்து பற்றி வேண்டியது மனித உடலில் வாழும் உயிருக்கு மிக முக்கியமானது வாழ்முதல் ஆகிய பொருள் இறைவனே இறைவனை சார்ந்தே ஈஸ்வர பக்தியுடனேயே அனைத்து ஆன்மீக சாதனைகளும் உலகியல் செயல்களும் நிகழ்த்தப்பட வேண்டும் ஜராமரண மோக்ஷாய மாமாஸ்ரித்திய யதந்தியே பிறவிச் சுழலிலிருந்து விடுதலை பெறுதற் பொருட்டு இறைவனை சார்ந்திருந்து ஆன்மீக சாதனைகளை தேவையான உலகியல் செயல்களை செய்தல் வேண்டும் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர கடமைகளை செய்து கடவுளை சார்ந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமானது உடலுக்குப் பிராணன் எவ்வளவு அவசியமோ உயிருக்கு இறைவன் அவ்வளவு அவசியம் மயிச்சானன்ய யோகேன அவ்வபிசாரிணி பக்திகி உண்மையில் இறைவன் நிர்குணமாக இருந்த போதிலும் நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள எல்லாம் வல்ல இறைவனை ஒரு குறிப்பிட்ட வடிவில் தியானித்துப் பழகுகிறோம் ஆதிகுரு ஸ்ரீ பிரஜா தட்சிணாமூர்த்தியின் திருவுருவத்தை மனக்கண்களால் காண்கிறோம் அவருடைய திருவடியிலிருந்து திருமுடி வரை திருமுடியிலிருந்து திருவடி வரை திரும்ப திரும்ப அவருடைய திருவுருவத்தை மனக்கண்ணால் கண்டு உள்ளம் குளிர்கிறேன் படிப்பற்று கேள்வியற்று பற்றற்று சிந்தை துடிப்பற்று நிற்பதற்கான உபாயத்தை அவர் உபதேசிப்பவராக விளங்கிக் கொண்டிருக்கிறார் மிஞ்ஞானக் கல்வியை புகட்டுகின்ற குருவின் வடிவாக சிவபெருமான் காட்சியளிக்கிறார் ஆனந்தமே உருவான சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி வடிவில் அருள் புரிகிறார் மெளனவியாக்கியா பிரகட்டித பரபிரம்ம தத்துவமாக விளங்குகிறார் மெய்ப்பொருளை உணர்ந்து உள்ளம் அமைதி பெறுவதற்கான வழிமுறைகளை சனகாதி முனிவர்களுக்கு உபதேசித்து நிலையான அமைதியை உணர்த்துகிறார் மெளனவியாக்கியா பிரகட்டித பரபிரம்ம தவம் தக்ஷிணாமூர்த்திமீடே மௌனமாக இருப்பதற்கான பிரம்மஜான உபதேசத்தை செய்கின்ற தட்சிணாமூர்த்தியை தியானிக்கிறேன் யுவானம் தட்சிணாமூர்த்தி ஈடே இளமையே வடிவானவராக அறிவு எப்படி எப்பொழுதும் இளமையாக இருக்கிறதோ அப்படி இளைஞராக காட்சியளிக்கும் ஆதிகுருவை தியானிக்கிறேன் மிகச்சிறந்த முனிவர்கள் அவரது அருகில் அமர்ந்து அவரை சூழ்ந்திருக்கிறார்கள் தவத்திலும் ஒழுக்கத்திலும் அறிவிலும் சிறந்த சனக்காதி முனிவர்கள் அவருடைய திருவடியில் அவருடைய மாணவர்களாக அவரை சூழ்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் வருஷிஷ்டாந்தே வசதிருஷி கணைஹி ஆவிரதம் தக்ஷிணாமூர்த்தி ஈடே முனிவர்களால் சூழப்பட்டிருக்கும் தக்ஷிணாமூர்த்தியை தியானிப்போம் மெய்ப்பொருள் தத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்கின்ற முனிவர்களால் சூழப்பட்டிருக்கும் தட்சிணாமூர்த்தியை தியானிக்கிறேன் உலகிலுள்ள அனைத்து குருமார்களுக்கும் தலைமை குருவாக முதல் குருவாக தனக்கு மேல் குருநாதர் இல்லாதவராக விளங்குகின்ற ஆதி குரு ஸ்ரீ பிரஜா தட்சிணாமூர்த்தியின் திருவுருவத்தை தியானிக்கிறோம் ஆச்சாரியேந்திரம் தட்சிணாமூர்த்திம் ஈடே சாஸ்திரங்களை விளக்கிச் சொல்லி ஒழுக்க நெறியில் நின்று மற்றவர்களையும் வழிநடத்தும் குருமார்களுடைய தலைவராகிய தட்சிணாமூர்த்தியை தியானிக்கிறேன் கரகலித சின்முத்திரம் தக்ஷிணாமூர்த்தி ஈடே அழகான வலது கையில் சின்முத்திரையை தாங்கியிருக்கும் தக்ஷிணாமூர்த்தியை தியானிக்கிறேன் சின்முத்திரையானது ஞானமுத்திரை பத்ரமுத்திரை எனப்படும் அனைத்தும் அத்வைதம் என்ற தத்துவத்தின் அடையாளத்தை சின்முத்திரையின் மூலமாக உணர்த்தும் தக்ஷிணாமூர்த்தியை தியானிக்கிறேன் ஆழ்காட்டி விரலாகிய ஜீவாத்மாவை கட்டை விரலாகிய பரமாத்மாவுடன் இணைத்துக் காட்டுவதே சின்முத்திரை ஜீவாத்மா மூன்று மூன்றாக இருக்கும் மாயா தத்துவங்களிலிருந்து விடுபட்டு முக்குணமயமாகிய மாயையிலிருந்து விடுபட்டு மாயையை கடந்த மெய்ப்பொருளோடு ஒன்றியிருப்பதை உணர வேண்டும் என்பதை காட்டும் அடையாளம் சின்முத்திரை சின்முத்திரையை தரித்து அருள் புரியும் தக்ஷிணாமூர்த்தியை தியானிக்கிறேன் ஆனந்த ரூபம் தட்சிணாமூர்த்திம் ஈடே தட்சிணாமூர்த்தியின் திருவுருவம் இன்பமே வடிவானது சுவாத்மா ராமம் தட்சிணாமூர்த்தி ஈடே அதற்கு காரணம் உள்ளத்தினுள் உள்ள மெய்யறிவே ஆகும் ஆனந்தமே வடிவான தட்சிணாமூர்த்தி அகத்தில் அமைதியான ஆனந்தத்துடன் இருக்கின்ற தட்சிணாமூர்த்தி முகத்திலே மந்தகாசம் எனப்படும் புன் பூத்திருக்கிறது முதித்த வதனம் தட்சிணாமூர்த்திம் ஈடே மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் திருமுகத்தோடு கூடிய தட்சிணாமூர்த்தியை தியானிக்கிறேன் மெய்யறிவால் ஏற்பட்டுள்ள பேரின்பத்தை உணர்த்தும் திருமுகம் புன்முறுவல் ததும்பும் திருமுகத்தோடு கூடிய தட்சிணாமூர்த்தியை தியானிக்கிறேன் युवानं करकलित வரிவி கணைராவிர ஆச்சாரியேந்திரம் கரக்கலின்முதிரமாந்தி மூடே ஓம் भगवते ஆதிகுரவே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 த்ரீ டபுள் ஒன் டபுள் என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் ஹரி ஓம்